சிறப்பை அறியாதவரும் நம்மை சேர்ந்தவர் அல்ல என நபி சொல்லுள்ள அவர்கள் கூறினார்கள் நான்கு ஒன்பது நான்கு மூன்று திருமிதி ஒன்று ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் இது ஹசன் சஹி என திருமதியுமாம் கூறுகிறார்கள் அபுதாவூதின் மற்றொரு அறிவிப்பில் நம் பெரியவரின் உரிமையை என்று உள்ளது